ஹதீஸ் தொள்ளாயிரத்தி பதினேழு அபு ஹாசிம் நபி சலாஹி அவர்களின் என்று சர்ச்சை செய்த நிலையில் சில மனிதர்கள் வந்து இது பற்றி கேட்டனர் அதற்கு சஹுல்பின் சாகர் அலி அல்லாஹூர்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக அது எந்த மரத்தினால் என்பதை நான் அறிவேன் அது தயாரிக்கப்பட்ட முதல் நாளிலேயே அதை நான் பார்த்துள்ளேன் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் முதன் முதலில் அதில் அமர்ந்த நாளிலும் அதை நான் பார்த்திருக்கிறேன் என்று கூறிவிட்டு பின்வரும் நிகழ்ச்சியை கூறலானார்கள் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு பெண்மணியிடம் ஆள் அனுப்பி நான் மக்களிடம் பேசும்போது அமர்ந்து கொள்வதற்காக தச்சு வேலை தெரிந்த உன் வேலைக்காரரிடம் எனக்கு ஒரு மேடை செய்து தர சொல் என்று சொல்லி அனுப்பினார்கள் அப்பெண்மணி அவ்வாறே தம் ஊழியரிடம் கூறினார் மதீனாவின் சமீபத்தில் பகுதியில் உள்ள கருவேல மரத்தில் இருந்து அதை அவர் கொண்டு வந்தார் வசல்லம் அவர்களிடம் அனுப்பி வைத்தார்கள் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உத்தரவிட்டதற்கேற்ப இவ்விடத்தில் அது வைக்கப்பட்டது அதன் பிறகு நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அதன் மீதே தொழுதை அதன் மீதே தக்வீர் கூறியதையும் அதன் மீதே ருக்கு அதன் பிறகு மெம்பரின் அடிப்பாகத்திற்கு பின்பக்கமாக இறங்கி அதில் செய்துவிட்டு மீண்டும் மேலேறியதையும் நான் பார்த்துள்ளேன் தொழுது முடித்ததும் மக்களை நோக்கி மக்களே நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவும் என் தொழுகையை நீங்கள் அறிந்து கொள்வதற்காகவுமே நான் இவ்வாறு செய்தேன் என்று